அதுவும் இல்லை என்றால் மனமான அதாவது இனிமையான நல்ல வார்த்தையை கூறுவது நரகை விட்டு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று நபி சொல்லு அணி அன் அவர்கள் கூறினார்கள் ஆறு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று முஸ்லிம் ஒன்று பூஜ்யம் ஒன்று ஆறு